அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எஸ் தலை குனிந்து நின்று அவர்களிடம் இசைக்கலைஞர் பேடர் வாஸ்க் அந்த ஆயிரத்தி அறுநூறு டாலரில் இசை நிகழ்ச்சிக்கான செலவை நீங்கள் எடுத்துக்கொண்டு மீதில் இருபது நீங்கள் வைத்துக் கொண்டும் எஞ்சிய தொகையை தனக்கு தரும்படியாகவும் கூறினார் அவரது உதார குணத்தைக் கண்டு மாணவர்கள் வியந்தனர் அநேக ஆண்டுகளுக்கு பின் இரண்டாம் உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருந்த நாட்களில் பேடர் வாஸ்க் மிகவும் பண நெருக்கடிக்குள்ளானார் இதை அறிந்த இரு மாணவர்களில் ஒருவன் நிவாரண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவரது தேவைகளை சந்தித்தான் ஆம் மற்றவர்களுக்காக நீ ஒரு விளக்கை ஏற்றுகின்ற பொழுது நீ செல்ல வேண்டிய பாதையும் வெளிச்சமாயிருக்கும் என்பது மங்கோலிய நாட்டினுடைய ஒரு பொன்மொழியாய் காணப்படுகிறது நாம் அன்பு மயமாக மாறுகிற போது நம் எதிரே இருப்பவர்களும் அன்பு மயமாக மாறுவார்கள் நாம் புன்னகைக்கிற போது எதிரே வருபவனும் புன்னகைத்தே தீர்வான் அப்போதுதான் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற வன்முறைகள் வன்மங்கள் குறையும் உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய கருவி ஒளி என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் ஒளியை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியது அன்புடன் கூடிய கருணை அதை நம் உள்ளத்தில் வளர்த்துக் கொள்வோம் அதை வெளிப்படுத்துவோம் நிச்சயமாகவே உலகம் அன்பு என்கிற மலர்களால் அது ஒவ்வொரு நாளும் மலரும் நன்றி